சச்சிதானந்த விஷோத்பத்தியவே தாபத்தயவிநாசாய் கிருஷ்ணா வய நுமையே வை பகவாஹாத்மலப்புமவிஷாம் விவத்தி கவீங்கரோகி நவயோகிகள ஒருத்தர் அவர் சொல்றார் நிமிச்சக்கரவர்த்தி கிட்ட அந்த பகுதியை தான் படித்து கொண்டிருக்கோம் முதல்ல சொன்னார் இந்த சம்சாரத்தில் அசத்தியமான சரீரத்தில் நான்குற அந்த புத்தியினால் எப்போ அந்த ஜீவாத்மா மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா பாதுகாப்பின்மையை உணர்ந்து கொண்டு பயப்படுகிறது அவர்களுக்கெல்லாம் பகவானுடைய சரணாரவிந்தந்தான் கத்தின்னு சொன்னார் அப்படி சேவிச்சால் அந்த பயம் போய்விடும் என்று சொன்னார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் இங்கே சொல்லுகிறார் அவிதுஷாம் பும்சாம் அதாவது அறிவில்லாத மனிதர்களுக்கு கூட அஞ்சஹா ஹி அஞ்சஹான்னா ஸ்ரமம் இல்லாமலேயே ஆத்மலப்தையே தன்னை மெய்ப்பொருளாக உணர்வதற்கு பகவதாவை ஏ உபாயாக புரோக்தா பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திர ரூபமாக பகவானே உபதேசம் பண்ணியிருக்கார் ஆனந்தமே வடிவான ஆண்டவனை அடையிறதுக்கான வழிமுறைகளெல்லாம் பகவதா ஏ உபாயாக புரோக்தாக பகவானாலேயே எந்த உபாயங்கள்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் தான்ஹி பாகவதான் வித்தி பகவானால் சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற தர்மங்கள்லாம் பாகவத தர்மங்கள் தான் ஆனந்தஸ்வரூபமான பகவான அடையறத்துக்கான வழிகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஏவை பகவத்தா புரோக்தாக ஆத்மலப்தயே உபாயாக அவிதுஷாம் பும்சாம் அஞ்சகா தான் பாகவத்தான் ஹி வித்தி என்று நாம் புரிந்து வேண்டும் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்